பிராணி நல்ல சிறந்த வல்லவர்கள் அது திருவருள் உணர்விய உடவர்கள் அப்படியே இருந்தாங்களா உடம்பு தானா கலந்துட்டு வாழ்க வாழ்க வளமுடன் இந்த பயன்படுத்தி படம் பாவமா இருக்கிற அசுரன் பிடிச்சானே அவன் கடல்ல போய் ஒழிஞ்சிருந்தான் நேர திரும்ப அகத்திய சுவாமி இந்த கடல் தண்ணியை ஒரு திங்கு எத்தனை திங்கு உண்டாகுது இந்த காம வயப்பட்ட உண்மையான துர்வாசர் வரை எழுந்து வணக்கம் செய்யாமல் போக செல்லும் நீங்க இடைக்கால சர்க்காராக ஒருத்தரை எடுத்து அவரை குருநாதன் வச்சு அவன் தவறு செய்ய அவனை அடிக்க அதனால் வந்த தீங்க நீ மற்றவங்க நாலு பேர்ல பிரிச்சு கொடுத்து அந்த அப்பா தீயை யாகம் செய்ய தீங்கிட்டே போகுது வந்த உடனே அடிச்ச உடனே என்ன உயிர் உயிர்தானே உயிர் அடிச்சதுனால அந்த பாவம் தன்னுயிர் நீப்பினும் செய்ய தான் விருது இன்னுயிர் நீக்கும் வினை இந்த சந்துல போன மாடு வருது நிச்சயமா அது கொம்பு என்ன முட்டை தான் போகுது என்ன பண்றது சுவாமி ஒன்னு நான் சாகுவேன் அல்லது பசுமாடு சாக என்னால் சாக படிக்கணும் என்ன செய்யறது சுவாமி என்றார் ஆமராகனு போனாலும் அந்த மாட்டை கொள்ளாத ராகன்னு தன்னுயிர் நீப்பினும் செய்ய தான் பெருது என்னுயிர் நீக்கும் இணை என்றார் ஓ உயிர் போனாலும்பா அடுத்த உயிர் போனான்ண்டா என்று சொன்ன அதெல்லாம் ஞானம் திருவள்ளுவர் போல ஒரு முதல் ஞானி இந்த மண்ணிலே யாரும் ஒன்னு மார்பை தட்டுது கொள்ளுது நிழல் மாறி வருது மாறி வருது தான் சொன்னார் திருவிழா சொன்னார் நாம் செய்த நன்மை தீமை நம்ம காலை விட்டு போவாது கால பிடித்த சனிய காலை பிடிச்ச பாம்பு கடிக்காம இருந்தா போவாது தீவினை செய்தார் கடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவடைந்திருவள்ளூர் மாதிரி விளக்கம் காலையில் நிக்கா சூரியன் இப்படி தோணுது எங்க இருக்குது ரொம்ப தூரம் இருபது அடி இருக்கு இந்த சூரியன் மேல வர வர வர வர வர பன்னெண்டு மணிக்கு வரும்போது அந்த நிழல் வந்து வந்து வந்து வந்து உன் காலகிட்டே நின்று அது போலத்தான் நீ செய்த நன்மை தீமைகள் காலம் வரும் தொலைவா இருக்கும் உனக்கு அந்த காலம் வர வர வர வர வர தீவனையே வந்துடும் பாட்டாளி மக்களுக்கும் தீவினை செய்தார் கருதல் நிழல் தன்னை அடிவரைந்த இப்படி எல்லாம் பேசிய திருவள்ளுவரா நாட்டிகர் முருகா முருகா அல்லவா அப்படி எழுதுனா அந்த உரையெல்லாம் உரையாகுமா ஆகவே அதெல்லாம் திருவள்ளுவர் தொற்ற சமய தொற்றவங்க மணக்குது அத போய் இப்படி நாத்திகளுங்களே ஏன் புலூரிங்க சிவ சிவ இது புழுதாது வருது ரொம்ப அருமை இருக்கட்டும் அப்படியே போயிடும் அருமையாக இருக்கிறது சரி இப்படியாக இருந்தது என்ன செய்யலான்னு பார்த்தார் இப்பதான் சொன்னார் நேரா போகும்போது இப்ப நான் அந்த கடைசிக்கு வரீங்களா மிகப்பெரிய ஒரு பாட்டு ஒரு எழுபது என்பது பாட்டு இருக்கு எல்லாவற்றையும் எடுத்தால் தப்பு என்பதற்காக சொல்கிறேன் இதுல இந்த இன்னும் ஒன்றையே ஒன்று மட்டும் சொன்னார் அதை நான் வந்து சொல்லிடுறேன் அவர் சொன்னாரே இந்த உடம்பு நாய் தனக்குன்னு நினைக்குது யமன் தனக்குன்னு நினைக்கிறான் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு நினைக்கிறாங்க பிணி நம்மளுது நினைக்குது நினைக்கிறான்னு சொல்லி சொல்ற இந்த உயிர் இருக்க எப்படி தெரியுமா இந்த உயிருக்கு உடம்பு இருக்கிற தொடர்பு என்ன தெரியுமா அப்படின்னு காலையில வந்து ஒரு பறவை தான் கூட்டில இருந்து பறக்குது போகுது எங்கயோ காய்கறி கடைச்சிடத்துல சாப்பிட்டுட்டு மீண்டு வரலான்னு போகுது போற பறவை மீண்டு வந்தாதான் நிச்சயம் அல்லது பெருமலை அழிஞ்சது அல்லது காத்து நாள் அழிஞ்சு போயிட்டு பறவைக்கும் கூட்டுக்கு இருக்கிற தொடர்புதான் இந்த உயிருக்கும் உடம்பு இருக்கிற தொடர்பு இதையும் திருவள்ளுவர் சொன்னார் குடம்பை தனித்துடைய புட்பரம் தட்டி உடம்போட உயிரடை நட்பு திருவள்ளுவர் சொன்னார் அதான் அதே உண்மைதான் சொன்னார் அதே தான் சொல்ற எவனால ஒரு ஆள் திருவிழையாறு பாணமும் திருவள்ளுவர் தீசி செஞ்சான் பிஹிஜி எடுத்தான்னா ஜிம்னு பேருக்கும் எழுதலாம் திருவிழா பாணமும் பரஞ்சோதியாரும் திருவள்ளுவரும் என்று எடுத்துக்கொண்டு ஒப்பீடு என்று செய்தான்னா ஓமையில் ஒப்பீடு பொருளில் ஒப்பீடு சொல்லுகின்ற அறவுரையில் ஒப்பீடு என்றெல்லாம் செய்தான்னா அருமையா செய்யலாம் இது வரைக்கும் செய்யல ஒரு ஆளும் ஆகவே காலையில போன பறவை இருக்குது அந்த பறவை போச்சு மீண்டும் வந்து அதை கூட்டுக்குள்ள உடைஞ்சா நிச்சயம் இல்லைன்னா தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சு திருவள்ளுவர் என்ன சொன்னார் குடம்பை தனித்தொடைய புட்பறந்த ஏண்டாத்திரி கூட சத்தம் கட்டிருந்தது கூட்டுல காலையில் ஆறு ஆச்சு பறந்து போட்டு போனது மீண்டும் வந்து சேரவும் சேரனா அல்லது அப்படியே தந்து பாட்டுக்கு போக அது பாட்டு இறந்து போய் போனாலும் போலாம் அது போலதான் அந்த உடம்புக்கு பரிமேலகர் கொஞ்சம் சொல்றேன் என்னாம் கிளாஸ் படிப்ப புட்பரந்தட்டே உடம்புட நட்பு அரைஞ்சு என்ன சாமி திருக்குறள் அப்படித்தானு சொல்லிய பாட்டின் பொருள் தெரியும் ஒப்பிச்சு பிரயோஜனம் இல்ல பொருள் உணர்ந்து படிப்பாப்பார் குரம்பை தனிச்சுடைய புட்பரந்தே உடம்புல உயிரிழந்த நட்பு இன்னொருத்தர் நீங்களே படிச்சிருங்க என்ன ரெண்டாம் வாங்கியாச்சு இனி மூணாவது அரை வாங்க இடம் இல்ல ஒரு கண்ணா ரெண்டு கண்ணமும் காட்டிவிட்டேன் மூணாவது கண்ணமா இருக்குது எனவே நீங்களே படிச்சிருக்கூற இந்த திருக்குறள் புட்பரந்தட்டே உடம்படு உயிரிழ்பு உடம்படு உயிரிழ்பு ஏண்டா இந்த உடம்புக்கு நட்பு உடம்பை தனித்துடைய புட்ப அப்படி ஏழனமா சொல்லணும் ஏழனமா படிக்கணுமா சொல்றோம் ஒரே அறையில வாழ்றான் எங்க பையன் புத்தியங்களை மட்டும் போவாது வாழ்க்க ஆறு மாசம் டிவனுக்கு போனா சேர்ந்து போவா கல்லூரிக்கு போனா சேர்ந்து போவான் சினிமாவுக்கு போனா சேர்ந்து போவான் ரத்தகிரிக்கு வந்தாலும் சேர்ந்து போவான் ஒருத்தனுக்கு டைபாய்டு ஜூரம் டைபாய்டு ஜூரம் என்னை கண்டுதா அன்னையில இருந்து என்ன வேண்டாம் கூட இருந்த நண்பன் அப்படியே வேறவங்க பார்த்து போட்டான் ஏன்னர் இந்த பயல பண்ட ஹாஸ்பிட்டல் கழிச்சு போகணும் கஞ்சி நான் கஞ்சி கொடுக்கணும் இருமான்னா கொஞ்சம் சோடா வாங்கி கொடுக்கணும் இது ஏண்டா தலையெழுத்துன்னு போட்டான் எப்படி இருந்தவன் ஆறு மாதமா கூடவே இருந்தவன் இப்போ இந்த பக்கமே திரும்பப்பட்டவங்க என்ன பண்றது பன்னெண்டு மணிக்கு வெண்ணி இருந்தா தேவலாம் சோடா இருந்தா தேவலான்னு படுது அப்படின்னு சொன்ன உங்களூடவே ரூம் வெட்ட ரூம் ரெட்டிருந்த அவர் எங்க போனா அவர் எங்க போனா அதே ஏன் கேக்குறீங்க அவன் என் நட்பா நட்படம்பு என்னடா நட்பு நட்பு கால போன பறவை சாயங்காலம் வெளியில இருந்தே நின்னே போச்சு போயிட்டு தின்னர் உடம்பு உயிரிடை நட்பு உடம்பை தனித்துடைய புட்பரந்தற்றே இப்படி படிக்கணுமா அத உடம்பு உயிரிழ நட்பு என்று படிக்க கூடாது உடம்பு உயிரை நட்பு என்ன நட்பு உடம்பை தனித்துடைய புட்பரந்தட்டினர் நட்பு என்பது நட்பு இன்றி போதலை உணர்த்தி நின்றது எழுதுவான் பெரிய ஞானி நட்புங்கிறது நட்புடா புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பீதரம் அங்கு படிக்க வேண்டிய முறை நட்பிற்கு வீட்டிற்கு யாருக்கு யாதுன்றும் நட்பு இல்லாதது என்ன நட்பு வாங்குறதுக்கு வருவார் இல்ல என்ன போடுவார் அதான் உங்க நட்பு இல்லைங்களா அந்த நட்புன்னு படிக்கணுமா நட்பு என்பது இன்று குறிப்பு முடியாய் நட்பின்றி போதலை உணர்த்தி நின்றது இது தமிழ் இது உரை இது நுணுக்கம் அதனாலதான் பரிமேல பன்னாம் நூற்றாண்டுல பிறந்தும் நாங்கெல்லாம் இருபதாம் நூற்றாண்டுல பிறந்தோம் எங்களுக்கு அவருக்கு எண்ணூறு ஆண்டுகள் இடைவெளி இருந்தும் பரிமையல உரைதான் உரை என்று துணிய போட்டு தாண்டோம் என்ன பண்றது அதான் சொல்றியும் தானும் கொள்கை தேலாம் இந்த பாம்பு இருக்குதே அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும் பாம்பு பாம்பு நட்பெய் கண் அஞ்சு பேர் நடன நடனம் கொஞ்சம் அதிகமா போச்சு போடும் இப்படி எல்லாம் அருமையான பயணியை நீக்கிறதுக்குள்ளேயே காரணமா இருந்த உடனே அங்க இருக்கிற தேவர் எல்லாம் பார்த்தாங்க இந்திரன் எங்களை எல்லாம் காக்கல தன்னுடைய அரசை பெற்ற விட்டுட்டான் நாங்க என்ன பண்றது அந்த நேரத்தில் அந்த பூமியில ஒருத்தன் தவறி இந்த யாகம் மேல்தான் தமிழையிட்டு படிச்சிருக்காரு எனவே என்ன சிவிகள எல்லாத்தையும் பல்லக்கெல்லாம் அழைச்சிட்டு போகணும்னா சரி சுவாமி இந்திரன் பதவி இல்ல என்ன பண்றது வா ஓட்டு வாங்கி வித்தியாசத்துல வந்துட்டா அது நாலு ஓட்டு நாள் வந்துட்டா வந்தோம் வேற வழி இல்ல இல்ல நீங்க வேணா கால்பந்து அஞ்சுல அப்படி இல்லன்னு இன்னைக்கு யாரு சார் எம்எல்ஏ இன்னைக்கு யார் இந்திரன் நகுடன் வேற வழி கிடையாது தூக்குச்சு அகத்தியரும் தூக்குனர் வேற வழி யாகம் செஞ்சதுனால பயன் பண்ணா சீக்கிரம் போங்க இந்திராணியை பாக்கணும்னா அப்படின்னா கீழே இருந்த முனிவர்களுக்கு கோவம் வந்துட்டது ஏண்டா நீ ஏதோ புண்ணிய செஞ்சே இந்த எங்களை வேகமா நாங்க தூக்க வேண்டிய வேற அமைப்பு வந்துட்டது அதுல சீக்கிரம் வேற போன உணவு என்னும் கொண்டு வெகு கணிமையையும் காத்தலுது பெரியும் இல்லங்களா பாத்தார் நீ வந்து யாகத்தினுடைய ஆற்றலால் வந்தா நாங்க எங்களுடைய யோகத்தின் ஆற்றலால் வந்தோம் அதனால எங்களுக்கும் தவம் இருக்கட நீ சர்ப்பமாக்கிட்ட மேல சிறியா அவன் சர்ப்பமா போட்டோம் பாம்பா போட்டோம் அங்க ஒரு அருமையான கருத்தை சொன்னார் பரிஞ்சோதி முனிவர் புத்தி இருக்குமா இருக்காது என்ன என்ன தீமை இந்திரப்பதை வந்ததுதான் தீங்கா போயிச்சு இல்லையா சிவனே நலவகத்துல இருப்பான் அப்ப வந்ததே தப்பா போச்சு எதனால தப்பா போச்சு அற்பனுக்கு ஐஸ்வர்யம் வந்தா அர்த்தஜாமத்தில் இருக்கு அற்பனுக்கு ரொம்ப அல்கா அவனுக்கு செல்வம் அற்பரான அல்லது மோசமானவனுக்கு செல்வமே பகையா போடும் பதிவியே பகமையா போச்சு கிளையா வந்தது போனா பார்த்த பாவது வழிபாடு தீங்கு இவ்வளவு ஆயிட்டு பெருகி போய்ச்சன ஒரு தீங்கு இன்னொரு தீங்கு இன்னொரு பெருகி போய்ச்சன என்ன பண்றதுப்பா ஊழல் அப்படி ஆயிட்டு அதனால நீங்க தான் செய்யணும் அப்பதான் ஒரு அருமையான அறவடை சொல்லப்படுகிறது ஞாபகம் இருக்கணும் தப்பு செய்து கட்டால் தப்புக்கு பாவ கடிவை குருநாதன் தீர்த்தர்கள் குற்றம் தேசியன் எண்ணி தீர்ப்பன் ஆண்டவனுக்கு ஏதேனும் பிழை செய்துட்டா கூட இந்த மாதிரி குருமூர்த்திகள் அதுக்கு பிராய்ச்சித்தம் சொல்லுவாங்க அதை நீக்கிடுவாங்க ஆனா இது மாதிரி ஞானிகளுக்கு செய்த தீங்கு இருக்குமானால் அது ஞானிகள் தான் தவிர ஆண்டவனாலும் நீக்க முடியாது அப்ப குருவு செய்த அந்த பழி குருதான் அதுக்கு படி சொல்லும் அப்பதான் தெரியுது ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணந்தும் பெருகுதவ சித்தியெல்லாம் பெற்றும் குருவருடால் வைத்த படியிருக்க மாட்டாத மாந்தற்கு சித்த சலனமாம் தினம் ஆகவே இறைவனுக்கு செய்த தீங்கிலை குருநாதன் நீக்கிவிடுவார்கள் குருநாதனுக்கு செய்த தீங்கை குருநாதன் தான் நீக்க முடியுமே தவிர கடம்பு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பெருமானை வழிபட்டால் பாமெல்லாம் நீங்க தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு மாற்றல் அரிது அதான் தனக்கோமை இல்லாதான் தான் சேர்ந்தார்க்கு அல்லால் இறைவனுடைய திருவடியை மனதால் நினைத்த அவனை அடைந்தால் அல்லது இந்த மனக்கவலை மாற்ற முடியாது தனக்கோமை இல்லாதான் யார் எங்கள் கடவனத்தில் இருக்கிற சொக்கநாதன் நேர அங்க சென்று பெறுகிறேன் இது காதல விழுந்தது பாருங்க அப்பவே இவனுக்கு கொஞ்சம் என்னமோ பயம்லாம் நீங்க இருந்து உடனே புறப்பட்டான் நேர தேவலோகத்திலிருந்து எங்க இருக்குனா இந்த மண் உலகத்துக்கு வந்தான் அப்படியே வந்தான் எங்க காசி ராமேஸ்வரம் சிதம்பரம் நீ ஏழன் மயிலாடுதுறை வழியா அப்படி அப்படி போனான்னு வச்சுக்கோ சிதம்பரம் வழியா வந்துட்டு மெயில் லைன் தான் விருதாயம் வந்தவன் இல்லீங்களா மெயில் லைன்ல இருக்கட்டும் நாங்க இருக்கிறோம் இல்ல அதனால மயிலாடுதுறை வந்தோம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி அப்புறம் நண்டுடையானி தியதில்லாணி அருமையா வணங்குனா தாய்மார சுவாமியில வணங்குனா இது கொஞ்சம் அதிகமா என்னுடைய சொந்த சருக்கு இது தாய்மான திண்டுக்கல் தான் மதுரை நெருங்கிட்டு ஆதுரையினுடைய புறநகர் வந்தவுடனேயே அவனுக்கு அப்படியே ஒரு தன்னுடைய உடம்புல இருக்கிறது அந்த தீங்குகள் அந்த உணர்வுகள் எல்லாம் ரொம்ப மனசுக்கு நிம்மதியும் தெளிவுமாச்சுங்களா அப்படி போகின்ற பொழுது மதுரையுடையும் பொய்யா புறக்கூடிய இருக்காளே அங்க போனோம் அப்படி இருக்கும்போது அங்கே அந்த முன்னாள் நல்ல அருமையான அந்த காலத்துல நல்ல சோலைகள் மரங்கள் செடிகுடிகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும் யாரும் வெட்டமாட்டார்கள் ரொம்ப இன்பமா இருக்கு அதுல உள்ள அப்படி அப்படி நுழையும் சில அருமையான காட்சிகள் அங்கே நடக்கின்றன அதை பரிஞ்சோதி முடிவர் அருமையாக சொல்லுகிறார் அதை நாம ஒன்று இரண்டாவது சொல்ல வேண்டும் அறிவி படிந்து அறிவியறு மணி அடித்து பாறையளித்து அருவி நே தோய் கரு வீரல் கொய்து அலர் சூட்டி கனி ஊட்டி வடிபடுவ கல்லாமந்தி இந்த சோலையில் ஒரு நிகழ்ச்சி நிற்கிறான் கூட நாலஞ்சு தேவரெல்லாம் வேற இருக்கிறாங்க ஒரு கரும் குறங்கு அருவி அப்படியே கொட்டுது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல அது ரத்தனக்கல்லாம் வருது ஒரு ரத்தனக்கல் ரொம்ப அருமையா பார்த்து முழுக்கட்டையேலிங்களை தண்ணியை எடுத்தது புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு திருமூல திருமந்திரம் படிச்சதோ இல்லையோ ஆனா அங்க அந்த குரங்கு படிச்சுட்டு அந்த அறிவியல் இருக்கிற தண்ணி எடுத்துச்சு அப்படியே பெருமானம் செஞ்சது பகுதியில் பூ பறிச்சது எடுத்து காலில் போட்டு வழிபாடு செய்தான் மதுரையில் இருக்கிற மாணவர்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல ஆறிய உயிரினங்கள் மட்டுமல்ல அதை விட அடுத்த ஐந்தறிவுடைய விலங்குகள் கூட படிதான் எப்படி இருக்குது அறிவி படிந்து குளிச்சிட்டு பூஜை பண்ணதுன்னு தலையோட இல்ல இது உடம்போட இல்ல தலையோட அதுவே உடம்போடவா தலையோடவா அதுவே என்னன்னா இங்க வந்து நினைச்சா சங்கடம் வருது சில பேருக்கு உடம்பு எந்த அளவுக்கு சாத்தியப்பட செய்யலாம் ஆனா குடும்ப குளிப்பது அருவி படிந்து அறிவித்து பாறையில வச்சுதான் அருவி நீர் தோய் கரு வீரல் கொய்து அலர் சூட்டி பூவை போட்டுது கனி ஊட்டி நிவேதனம் பண்ணிச்சு அங்க இருக்கிற கனிகளையே கனி ஊட்டி வழிபடுவ கல்லாமந்தி உன்னே கேட்டான் இந்த குரங்கு எங்க சார் படிச்சது செந்த காலேஜில படிச்சது கற்றத நாராய பயன்கள் என்று தலையடிச்சுகிட்டார் அப்போ இந்த பயப்போ மாட்டேன் கோயிலுக்கு அது ஒண்ணு கற்றத நாராய பயன்குள் ஒண்ணு தெரியாது திருக்குறள் தெரியாது தேவாரம் தெரியாது திருமுறை தெரியாது ஆனா அந்த மதுரை இருக்கிற புண்ணியம் அந்த குரங்கு அப்படி பார்த்தான் இவன் கண்ணை போட்டுக்கிறான் அவே பூஜை இருந்து கருங்குரங்கு அந்த வழிபாடு செய்ய இவன் உடனிருந்து கண்ணத்துல போட்டுக்கிறான் ஒரு நாளா நீதான் தந்த பரிசு ஒரு நிகழ்ச்சி இனி ஒரு துறையில் ஒன்றற்கொன்று ஊட்டி ஊட்டி பருகுவன அப்படியே இதெல்லாம் டிவியில காட்டணும் காட்ட மாட்டான் நாம காட்டுவோம் இப்ப டிவில அப்படி அறிவு இருக்கிறது கருங்குரங்கு இருக்கிறது அப்படியே பார்க்குது அப்படி தண்ணி வருகின்ற பொழுது அப்படி கட்டி கட்டியா வருது ஒரு கட்டி ஏறிந்துச்சு ஆஹ் நவரத்தன அப்படி கண்ட ஊத்திக்கிட்டு அப்படி வச்சுங்களா உடனே போய் குளிச்சுது தண்ணி எழுத்து மலரை போட்டு கனிவடிபாடு அந்த வையினுடைய அந்த ஆத்துல துறையில ஒரே துறையில என்ன வந்ததுன்னா ஒரு துறையில் யாலி யாலி மிருகம் விலங்கு கடி யானை இது ரெண்டும் இதில் இந்த யானது தண்ணி எடுத்து எது கொடுத்தது யாழி வாயிலு யாலி என்ன பண்ணுச்சு தாங்கி எடுத்து யானையினுடைய ஒன்றொன்று ஊட்டி பயனில் பயனீர் அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதன் நோய் தன்னோய் போல் போட்டா கடை எங்கள் திருவள்ளுவன் அறிவினுடைய பயன் என்ன தெரியுமாடா கூட தன்னுயிர் போல கருதி நாம செய்ய மாட்டோம் அந்த நீ அந்த அந்த இதெல்லாம் தாய்மான் படிக்கிற திருக்குறள் படிக்கிற ஆனால் அந்த வேலையை செய்து அதனால்தான் படிக்காதவன் தான் நல்லவன் பாராட்டினாங்க நல்லவர்கள் ரு மாங்குட்டி பால் குடி வச்சு இது போட போது போட்டு தாய்ப்பாலத்தை அந்த பெண் கொடுத்தாலே திருக்குறள் படியாதவள் தாய்மனார் படியாதவள் திருவிழாணம் படியாதவள் கொடுக்கிறாள் இந்த கண்டும் ஊட்டுகிறது கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்ல என் கல்லு சில நிகழ்ச்சிகள் அறிவுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கலாம் ஆனால் அனுபவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் எனவே பார்த்ததுல இல்லைன்னு நீங்களே சொல்றேங்களே பெரிய அறிவு எதுவரைக்கும் அறிவு பெரிய ரொம்ப அறிவா ஒரு எல்லைக்கு உட்பட்டது அனுபவம் அதை விட உயர்ந்தது இது மாதிரி அந்த மாதிரில நடந்த ஒரு செய்தி போட்ட பிறகுதான் நான் இதெல்லாம் துணிச்சலா சொல்றோம் இல்ல என்ன இதெல்லாம் பிராணத்துல சொல்லி இருப்பாங்க நடக்குமா அப்படியுமா நடக்குது முருகா முருகா யாலி கறி புழைக்க முகந்து ஒன்றற்கொன்று ஊட்டி ஊட்டி பருகுவன அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கான் டிவியில காட்டிட்டேன் அது என்ன புலி முளைப்பால் புல்வாய்க்கன்று அறுத்தீடும் ஒரு புலி நல்ல பெண் புலி அது பக்கத்துல ஒரு மான் கன்று அந்த மான் கன்று இருக்குது அது இப்படி தீவியில் காட்டினா நல்ல வாரம் அப்படி இப்படியும் வந்தது இந்த புளி பார்த்துச்சு பால் வேணுமா உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி தன் மடி அப்படியே காட்டுச்சு காட்டினவன அந்த மான் கன்று போய் புலிக்க புளிப்பால குடிக்கதான் சிவசிவா புலி மூளைப்பால் புல்வாய்க்கன்று அறுத்தி இடும் பசி நோய் தீர அது மட்டும் இல்ல அது குடிக்கும் போது கொஞ்ச நேரம் குடிச்ச உடனே கால் எடுத்து உதைக்கல பசி நோய் தீர ஒரு ஒரு ஒரு சுரப்பே குடிச்சுட்டு நெக்கிக் கொடுத்தது அப்படியே நினைக்குது எது புலி எது நக்குணும் மான்கன்றை எதுல பால் குடிக்கணும் புலி மடியில நெக்கிட்டு அப்புறம் திரும்ப இப்படி சின்ன கன்று அது திரும்ப போச்சு அப்படியே சொல்ல வாழை தூக்கிட்டு அப்படியே கொடுத்தது உணர்ச்சியோடு இப்படி அறுத்தேடும் மதுரையில் என்று சொன்னெளியராளை வெயில் வெள்ளிடையில் கிடந்து புள்ளே ஒளியராட்சி நெல் பரப்பி பறவை நோய் உற்றதே உள் பாம்பு சரியான வெயில் அக்னி இந்த வெயில் தாங்கள் இருக்கு அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சி போகுது கருடன்ச்சுங்கள பாம்பு பறந்து இந்த வெயில் தாங்க ஆமைக்கு கொடைபிடிக்கிறது மாதிரி நிழல் தான் நிலப்பா எது பாம்புக்கு கருடன் செய்தது பாம்பு பாத்துதான் கருடன் சொன்னதான் இப்படி இது நடைமுறையில பாக்குறதுல இருந்ததுல அப்பாங்க இப்ப எல்லாம் பண்றது இல்ல அதிகமா பண்ண இந்த சிறகை இப்படி அடிக்கிறது பாருங்க வணக்கம் செலுத்தப்படாது அப்படியே பறக்குது பாருங்க அப்பதான் செலுத்தம் என்ன காதல சொல்லி கொடுத்தது படினு படிச்சது குங்குமா கலவர் தவளாய சா விஷ்ணுவாக நமஸ்து சொல்லு வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை திருவாசகம் சொல்வதற்காக சிதம்பரம் பண்ணணும்னா சிவகங்கையில ரெண்டாங்க இருப்பாங்க இங்கே ஆறு மணிக்கு சாயரட்சால நேர அந்த இடத்துல சாயரடிச்சால ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு திபாசனம் பண்ணுவாங்க இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாண்டிநாயகன் கோயிலம் உட்காந்து வழிபடப்படாது அது பறந்தாதான் வழிபடணும் இது பறக்க மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க அங்கேயே மணி அடிக்கும் நடராஜாவை பாக்குறதா கருடான பாக்குறதா பாவம் கணிப்பு தவியா தவிச்சு நம்பிக்கைதான் பாவம் என்ன பண்றதுக்கு போனா நடராஜா தரிசனம் கிடைக்குது இங்க இந்த கருடம் உட்கார்ந்து எந்திரிக்க மாட்டேங்குது கல்லெடுத்து அடிக்கப்படாது கல்லெடுத்து அடிச்சு தரிசனம் பண்றதா பண்ணப்படாது அதனால எப்படா எந்திரிக்க எப்படா இருந்த பாத்தா இது இதை மாட்டேங்குது அங்கேயும் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க சிவகங்கையில வந்து பாருங்க இல்லையன்பார் யாரையா போய்ட்டு இல்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி சிவகங்கையில பாத்தீங்கன்னா தர்ம சங்கடப்பட்டிருப்பாங்க அதுவும் தாய்க்குள்ள ரொம்ப தரும சாங்கப்படும் ஏன்னா அது சில மரபுகள் வச்சிருக்கும் அதனால தடுமாறிக்கும் இப்படி எல்லாம் பார்க்கலாம் எனவே மணி நொச்சி பாசில மஞ்சவி மனம் செய்ய காலையில் சிலப்பு யாரும் திருமணத்தை நடத்திட்டு வந்தோம் பூம்பு ஆர்டல இப்ப அருமையான திருமணம் இங்கேயும் ரெண்டு திருமணத்துக்கு சேர்ந்து இருக்கிறோம் இல்ல காலையில் ஒரு திருமணம் மாலையில் ஒரு திருமணம் சனிக்கிழமையில திருமணக்குமான்னு பார்க்க கூடாது மிகவே இதுக்கு வேறு இது கவலை இல்ல ஞாயிறு திங்கழ்ச்சிவாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு படிச்சதுனா நல்லா பக்கா சனிக்கிழமையில கல்யாணம் பாத்தீங்களா புரட்சி கல்யாணம் காலையில பாத்துப்போம் இப்ப பாருங்க அருமையா படாரவம் அணிந்து நொச்சி பாசில என்ன பைந்தாள் மங்கை பெடைதடி மனம் செய்ய நீங்க நல்ல சோலை நெருக்கமா இருக்கு ஒரே இருட்டா இருக்கு அதனால பாத்தது பாம்பு அதால கல்யாணம் நடக்கும்போது விளக்கு இல்லாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விளக்கு வச்சு கல்யாணம் பண்ணிட்டு தான் வாயில் இருக்கிற அந்த நவரத்திரத்தை கக்கி வச்சது வச்ச அந்த சோழையில நல்லா அருமையா வெளிச்சம் உடனே ஆண்மையில் பெண்மயில் ரெண்டு வந்தது வந்த உடனே கல்யாணம் ரொம்ப சிம்பிள் நேரம் ஆகி போச்சுன்னு தெரியுது அல்லீங்களா நேரம் ஆனதுனால கெட்டி மேலே தென்னாங்க சார் அப்படின்னு சொல்றான் காலையை அப்படிதான் கல்யாணத்தை முடிச்சு இப்போ கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா ஆண்மயில் பெண்மயிலோட கல்யாணம் நடக்குது உடனே இது மாலை அப்படி போட்டுது அது மாலை எப்படி பாத்துகிட்டு இதெல்லாம் எங்க சாப்பிட்டு காட்டுவீங்க மயில் கல்யாணம்ல நம்ம திருவிழா தான் காட்டுறோம் அதனால மனம் செய்ய மணாரையில் விட பெருந்தன் கானத்து அடர் சிறை குயில் ஓம் என்று ஆர்ப்படுப்ப